هو رسوله ارسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر صدق الله مولانا العظيم கணித்திற்குரிய அல்லாஹூ நெல்லடி கடந்த சில வாரங்களாக நம்முடைய மார்க்கம் அல்லாஹால் எவ்வளவு எளிமையாக்கப்பட்ட ஒரு மார்க்கம் பின்பற்றுவதற்கு நடைமுறைப்படுத்துவதற்கு எவ்வளவு ஒரு லேசான ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்பது தொடர்பாக பல்வேறு விஷயங்களை நாம் சொல்லி வருகிறோம் அல்லாஹலா நம்முடைய மார்க்கத்திலே மூன்று பல சிறப்பம்சங்கள் இருந்தாலுமே கூட குறிப்பாக சொல்வதால் மூன்று விஷயங்கள் நம்முடைய மார்க்கத்தினுடைய மிக சிறப்பான அம்சங்கள் ஒன்று ரொம்ப லேசான எளிமையான மார்க்கம் நடுநிலையான ஒரு மார்க்கம் சம்போரணமான ஒரு மார்க்கம் எல்லா விஷயத்தையுமே அல்லாஹாலேசாகி வைத்திருக்கிறான் லேசாக ஆக்கியதற்கு காரணம் என்ன நாம் ஹராமிலே விழாமல் இருக்க தடை செய்யப்பட்ட ஒன்றை செய்யாமல் இருப்பதற்குத்தான் அல்லாஹால மார்க்கத்தை லேசாக வைத்திருக்கிறான் உதாரணமாக அல்லாஹலா ஐங்கால தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான் தொழுகையை அல்லா கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அல்லா நமக்கு அதை லேசாக கடுமையான குளிர்காலம் ஒதுவும் செய்ய முடியவில்லை நீங்கள் தைமம் செய்யலாம் ஏன் இந்த தைமம் அவர் தொலாமல் இருந்து விடக்கூடாது ஒரு ஹராமை செய்து விடக்கூடாது அல்லாஹுடைய கோபத்திற்கு ஆளாகி விடக்கூடாது எனவே எல்லா காரியங்களையும் அல்லாஹ் லேசாக்கியதற்கு எளிமையாக்கியதற்கு காரணம் என்ன ஒரு ஹராமை நாம் செய்யக்கூடாது அல்லாஹ் திருமணத்தை என்ன காரணம் விழுந்து விட கூடாது திருமணம் கஷ்டமாக்கப்பட்டால் திருமணம் சிரமமாக்கப்பட்டால் என்ன நடக்கும் அந்த திருமணம் செய்ய முடியாத ஆண்களும் பெண்களும் விபச்சாரத்தில் ஈடுபடுகின்ற ஒரு ஹராமை செய்கின்ற ஒரு சூழலை ஏற்படும் அல்லாஹலா வியாபாரத்தை லேசாக்கி இருக்கிறான் என்ன காரணம் வட்டி போன்றவற்றில் நாம் சிக்காமல் இருப்பதற்கு ஆக மொத்த மார்க்கத்தையும் அல்லாஹாலா லேசாக்கி இருக்கிற காரணம் ஒரு தடுக்கப்பட்ட மாற்று வழிகளில் குறுக்கு வழிகளில் நாம் நமக்கு தந்திருக்கிறான் குரானுடைய பல வசனங்களை நீங்கள் பார்க்கலாம் வருமான அலிசலம் அவர்களை பற்றி அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுவான் எல்லா அன்பும் இஸ்வராகும் வருமானார் அவர்கள் முந்தைய சமுதாயங்கள் மீதிருந்த சுமைகள் முந்தைய சமுதாயங்கள் மீது இருந்த பாரங்கள் அவற்றை எல்லாம் விட்டு இந்த உக்குவதற்காக அனுப்பப்பட்டார்கள் நாம் சுமைகள் இல்லாத பாரங்கள் கஷ்டம் இல்லாத ஒரு மார்க்கத்தை கொண்டு அனுப்பப்பட்டிருக்கிறோம் அந்த வகையிலே இது ஒரு எளிமையான ஒரு மார்க்கம் எல்லா விஷயத்திலும் ஒரு நடுநிலையான ஒரு மார்க்கம் நம்முடைய மார்க்கத்தில அனைத்து கோட்பாடுகளிலும் ஒரு நடுநிலையை ஒரு யதார்த்தத்தை நாம் பார்க்கலாம் ஒரு சம்பூர் ஒரு மார்க்கமும் கூட இஸ்லாம் நிறைவான மார்க்கம் என்பதற்கு இப்போது நீங்கள் சில உதாரணங்களை பார்க்கலாம் இன்றைக்கு ஐரோப்பியர்கள் தங்களுடைய கலாச்சாரத்தின் அடையாளமாக நாகரிகத்தின் அடையாளமாக வருடத்திலே ஒவ்வொரு மாதத்திலும் சில தினங்களை நிர்ணயித்திருக்கிறார்கள் இது குழந்தைகள் தினம் என்று இது ஆசிரியர்கள் தினம் என்று இது முதியோர் தினம் என்று இப்படி வருடத்தினுடைய ஒவ்வொரு நாளுமே சில தினங்கள் அவர்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் எதற்காக இந்த தினங்களை அடையாளப்படுத்துவதன் மூலம் மனித சமூகத்தில் உள்ள பல்வேறு தரப்பினருடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் எல்லா தரப்பினருடைய உரிமைகள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக மேற்கத்தியர்கள் தாங்கள் தான் இதை கண்டுபிடித்தவர்கள் என்பது போல வருஷத்துல பல தினங்களை வச்சிருக்கிறாங்க ஆனால் நம்முடைய மார்க்கத்தை நாம் பார்க்கலாம் இவர்கள் எந்த உரிமைகளை பற்றி பேசுகிறார்களோ இவை எல்லாமே அல்லாவுடைய தூதரால் நமக்கு வழிகாட்டப்பட்டது குழந்தைகளை எடுத்துக்கொள்வோம் குழந்தைகள் இவர்கள் ஆண்டிலே ஒரு தினத்தை தான் சொல்கிறார்கள் பெருமான் சல்லா அலிஸ் அவர்கள் குழந்தை வளர்ப்பு பற்றி மிக அற்புதமாக சொல்வார்கள் ஒரு மனிதன் தன்னுடைய குழந்தைக்கு நல்லொழுக்கத்தை போதிப்பது தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை போதிப்பது ஒரு சா பேரித்த மலத்தை தர்மம் செய்வதை விட சிறந்தது ஒரு சா என்பது அக்காலத்தினுடைய ஒரு அளவு இன்றைக்கு மூணு கிலோ கொண்ட ஒரு அளவு பெருமானார் சொல்வார்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு நல்லொழுக்கத்தை போதிப்பது தர்மம் செய்வதை விட திறந்தது குழந்தை வளர்ப்பு குறித்து அல்லாவுடைய தூதர் செல்லா அலிசன் அவர்கள் எவ்வளவு வழிகாட்டுதல் சொன்னார்கள் முஸ்லிம்கள் அதை பின்பற்றினால் போதும் யாருடைய கலாச்சாரமும் நமக்கு தேவையில்லை அண்மையிலே கூட ஆசிரியர் தினம் என்றெல்லாம் கூட ஒரு நாள் கொண்டாடப்பட்டதை நாம் பார்க்கலாம் ரசூல் செல்லா அலிசன் அவர்கள் தன்னை பற்றி சொல்வார்கள் அல்லா என்னை ஒரு ஆசிரியராக அனுப்பி இருக்கிறார் சம்பவங்களை பார்க்கலாம் பெருமனாருடைய காலத்திலே நடந்த நிகழ்வுகள் அல்லாஹுடைய தூதர் செல்லிசன் அவர்கள் தம்முடைய தோழர்களிடையே விரும்பத்தகாத சில செயல்கள் நடந்த போது அதை எப்படி கண்டித்தார்கள் எ நிகழ்ச்சிகள் அவர்களை சந்திப்பதற்காக ஒரு சகாபிள் ஹக்கம் என்று ஒரு சஹாபி அவர் வெளியூரில் இருந்து வருகிறார் வந்து பெருமனார் சல்லா அலி செல்லம் அவர்களை சந்தித்து மார்க்க சம்பந்தமான பல விஷயங்களை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் இந்த நிலையிலே தொழுகையினுடைய நேரமும் வந்து தொழுகை நேரம் வந்ததும் எல்லோரும் வரிசையாக தொழுவதற்கு நின்று விடுகிறார்கள் இந்த மாவிள் ஹக்கம் அவர்களும் எல்லா தோழர்களோடு தொழுகையில நின்று விடுகிறார் அப்ப அவர் தொழுகையில நிக்கிற போது அவருக்கு அருகில் உள்ள ஒரு சஹாபி தும்முகிறார் சாதாரணமா தொழுகைக்கு வெளியில யாராவது தும்மினால் அவர் அலமது இல்லா சொல்லணும் நாம் அதை கேட்டா அஹமுக்கல்லாம் சொல்லணும் ஆனா தொழுகையில் அப்படி சொல்லக்கூடாது தொலகையில இரகமுக்கல்லாம்னு சொல்லிட்டா தொலுகோ முறிஞ்சு போயிடும் தொலுக பாத்தில ஆயி போயிடும் இவ இந்த மாவிஐ ஹக்கம் அவர்கள் வெளியூர்ல இருந்து வந்து வந்து நபிக்கு முன்னால சில சட்டங்களை கேட்டுட்டு அவர் தொலகையில நிக்கிற போது அவருக்கு பக்கத்தில் உள்ள ஒரு சஹாபி தும்மி விடுகிறார் தும்மியவருக்கு அவர் சொல்றாரு இரகமுக்கல்லா அப்படின்னு சொல்றாரு மற்ற சஹாபாக்கள் எல்லாம் அவரை லேச முறைச்சு பாக்குறாங்க முறைச்சி பாக்கிறாங்க தொலகையில எப்படி சொல்லக்கூடாது இரகமுக்கல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு பாக்குறாங்க இவருக்கு விலங்கல்ல இவர் திருப்பியும் அவர் தும் இரகமுக்கல்லான்னு சொல்றாரு சஹாபாக்கள் எல்லாம் மறுபடியும் உரைச்சு பாக்குறாங்க அவர் தும்ப இவர் எரகமுக்கள் சொல்ல உடனே எல்லா சகாபாக்களும் தொடையில அடிச்சாங்க அதாவது அவருக்கு உணர்த்துவதற்காக நீங்க தொழுகையில இப்படி யாராவது தும்முகிற போது எரஹமுக்கல்லா சொல்லக்கூடாது என்பதை உணர்த்தும் எல்லா சஹாபாக்களும் தம்முடைய தொடைகள்ல கைகளை அடிக்கிறாங்க அவர் பாத்துக்கிறாரு சரி நம்ம செயல் ஏதோ தவறா இருக்கும்போது தெருது அமைதியாயிர சொல்றார் தொழுது முடித்ததும் பெருமானார் அவர்கள் என்னை அழைத்தார்கள் அவர்கள் என்னை அழைத்தார்கள் சொல்கிறார் அவர் அஹூபாத் பின்னாலோ இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆசிரியரை நான் பார்த்தது கிடையாது இதற்கு முன்னாலும் நான் பார்த்ததில்லை இதற்கு பின்னாலும் இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆசிரியரை நான் பார்த்ததில்லை மா கணி பெருமானார் என்னை அகட்டவில்லை ஒமா வரபணி பெருமானார் என்னை அடிக்கவில்லை ஒலா ஷபனி பெருமானார் அவர்கள் என்னை திட்டவும் இல்லை அழகான முறையில எனக்கு சொன்னார்கள் இன்ன சொலா தனாகி நாம் தொழுகின்ற இந்த தொழுகு இருக்கிறது வெளியில பேசுவது போன்றெல்லாம் நாம் பேசக்கூடாது தொழுகையிலே அல்லாவை அல்லாஹை போற்ற வேண்டும் வேண்டும் இப்படி எல்லாம் பேசக்கூடாது அவர் சொன்னார் இதை சிறந்த ஒரு ஆசிரியரை நான் பார்த்தது கிடையாது ஆக ஆசிரியர்களுக்கு எடுத்துக்காட்டா நம்முடைய மார்க்கத்தில் வரலாறு இருக்கிறது அல்லாவுடைய தூதர் செல்லிசன் அவர்கள் ஒரு சிறந்த ஆசிரியராக வாழ்ந்து காட்டினாங்க ஒவ்வொரு விஷயத்திற்கும் எடுத்துக்காட்டுகளும் உதாரணங்களும் பெற்றோர்கள் ஒரே வார்த்தையிலே சொல்வார்கள் தந்தையினுடைய பொருத்தத்தில் அல்லாவுடைய பொருத்தம் இருக்கிறது தந்தையினுடைய கோபத்தில் அல்லாஹுடைய கோபம் இருக்கிறது இது வாழ்நாள் முழுக்க ஒவ்வொரு மனிதனும் யோசிக்க வேண்டிய விஷயம் உன் பெற்றோருடைய திருப்தியில் அல்லாவுடைய திருப்தி ஆக இப்படி எல்லா விஷயத்திலும் சம்பரணம் நம்முடைய மார்க்கம் எந்த விஷயத்தையுமே சொல்லாமல் விட்டு வைக்கவில்லை திருமணம் ஆகட்டும் எல்லா விஷயத்திற்கும் தீர்வு உண்டு எளிமையான தீர்வுகள் கிறிஸ்தவ மதத்திலே தலாக்கே கிடையாது நிக்கா செய்து விட்டால் திருமணம் ஆகிவிட்டால் விவாகரத்தே பெற முடியாது கிறிஸ்தவ மதத்தில என்ன கஷ்டமானாலும் சரி நஷ்டமானாலும் சரி திருமணம் இறைவனால் நிச்சயிக்கப்பட்டது அதை முறிக்கவே முடியாது எவ்வளவு மோசமான நடத்தை ஒரு பெண்ணிடத்தில் ஏற்பட்டாலும் சரி திருமணத்தை முறிகிற அதிகாரம் கிறிஸ்தவ மதத்தில் நடைமுறைப்படுத்த முடியுமா தேவாலயங்கள் ஒரு காலத்தில விவாகரத்திற்கு தலாக்கிற்கு தடை விதித்தது ஒரு கிறிஸ்தவன் தலாக் சொல்லவே முடியாது என்ன நடந்தது மேற்கத்திய கிறிஸ்தவர்கள் சட்டத்தை உடைத்தார்கள் இன்றைக்கு அங்கே காலையில திருமணம் மாலையில விவாகரத்தில் காலையில் திருமணம் மாலையில சர்வசாதாரணமாக காரணம் பின்பற்ற முடியாத சட்டங்கள் ஒரு அறிஞர் ஒரு பௌத்த மத குருவிடத்திலே சென்று கேட்டாராம் உங்களுடைய மார்க்கத்திலே உங்களுடைய மதத்திலே ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியிலே ஒத்து வரவில்லை தொடர்ந்து பிணக்கம் தொடர்ந்து சண்டை இவர்களுக்கு என்ன தீர்வு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த திருமணத்தை பற்றி உங்களுடைய மதம் என்ன சொல்லுகிறது இவர்கள் பிரிய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம் திருமணத்தை பத்தியே சொல்லப்படல திருமண முடிவு பத்தி எங்க மதம் எப்படி சொல்லும் திருமணம் எப்படி செய்ய வேண்டும் என்று கூட எங்களுடைய மற்ற மதங்களுடைய நிலை ஆனால் அல்லா நம்முடைய இந்த மார்க்கத்தில் அனைத்து விஷயங்களுக்கும் தெளிவான சட்டத்தையும் சம்பூர்ணமான தீர்வையும் அல்லாஹால வைத்திருக்கிறார் சகோதரர்களே கடந்த இந்த நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கூட ஐநா சபை அதாவது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு தினம் என்று கொண்டாடுவதை நாம் பார்க்கிறோம் உலகம் முழுவதும் எதிரான பல கொடுமைகள் பெண்களுக்கு எதிரான பல அநீதிகள் நடப்பதை கண்டிக்கும் விதமாக ஒரு தினத்தை ஐ நா அறிவித்திருப்பதை பார்க்கிறோம் அவர்கள் இந்த பெண்கள் குறித்து இந்த உலகத்திற்கு வழங்கிய அறிவுரைகள் என்ன எவ்வளவு அற்புதமான வழிகாட்டல்கள் இஸ்லாம் வருவதற்கு முன்னால் ஒரு பெண்ணுடைய நிலை என்ன ஒரு பொருள் பெண்ணென்பவள் ஒரு சாதாரண ஒரு பொருளை போலதான் அப்படிதான் என்னங்க போட்டது ஒரு கணவர் இறந்து விட்டால் அந்த கணவனுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த இறந்து போன அந்த கணவருடைய மனைவியையும் ஒரு சொத்தா ஆக்கிக்குவாங்க இஸ்லாத்துக்கு இந்த அநீதிகளை எல்லாம் தடுத்து நிறுத்தியது மட்டுமல்ல தம்முடைய மரண வேலையிலும் கூட பெருமனார் செல்லா அலிசன் அவர்கள் மூன்று விஷயங்களை தான் இந்த உம்மத்திற்கு ரொம்ப வலியுறுத்தினார்கள் மரண தருவாயில் பெண்கள் குறித்து அடிமைகள் குறித்து தொழுகையை குறித்து வணக்கங்களில் தொழுகையை பத்தி சொன்னாங்க பால் அடிக்கப்படுகின்ற வீணாக்கப்படுகின்ற வணக்கம் தொழுகை எனவே தம்முடைய கடைசி நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் தொழுகையை பற்றி சொன்னார்கள் பெண்கள் பற்றி சொன்னார்கள் அடிமைகள் பற்றி சொன்னார்கள் பெருமானார் செல்லல்லா அலிஸ் அவர்கள் இந்த உலகத்திலே எனக்கு பிடித்தமான மூன்றில பெண்களும் பெண்கள் விரும்பப்பட வேண்டியவர்கள் என்பதை அல்லாவுடைய தூதர் சல்லா அலிஸ்லா அவர்கள் சொன்னார்கள் அந்த பெண்களுடைய உரிமைகளையும் நிலைநாட்டினாங்க திருமணத்தை எடுத்துக்கொள்வோம் பெண்ணுடைய சம்மதம் இல்லாமல் திருமணம் நடக்க முடியாது பெண்ணுடைய சம்மதம் இன்னைக்கு பெண்ணுடைய சம்மதத்தை வந்து நம்ம கேட்கறதுல நம்ம சமூகத்துல கூட கொஞ்சம் குறை வச்சிருக்கோமோ நமக்கு தோணுது ஒரு பெண்மணி சஹாபி பெண்மணி ரசூல் சல்லா அலிஸ்லா உங்ககிட்ட வந்து சொல்வார்கள் என்னுடைய தந்தை என்னுடைய விருப்பம் இல்லாமல் ஒருவரோடு எனக்கு திருமணம் நடத்தி வைத்து விட்டார் எனக்கு விருப்பம் இல்லை எனக்கு விருப்பம் இல்லாத ஒருவரோடு நிக்கா செய்து வைத்து விட்டார் சிலவர்கள் சொல்வார்கள் நீ விரும்பினால் அந்த திருமணத்தை முறுத்து கொள்ளலாம் விரும்பினால் அந்த திருமணத்தை முறுத்துக் கொள்ளலாம் அந்த பெண்மணி சொல்வார்கள் என் தந்தை திருமணம் செய்து வைத்து விட்ட காரணத்தினாலே நான் அவரோடு வாழுகிறேன் நான் தெரிய விரும்பியது மார்க்கத்தில பெண்களுக்கு உரிமை உண்டா இல்லையா என்பதை தான் மார்க்கத்தில பெண்களுக்கு உரிமை உண்டா இல்லையா என்பதை அறிவதற்கு தான் இதை கேட்டேன்னு சொன்னாங்க சம்மதமா என்பதை வெளிப்படையாக மார்க்கம் கேட்டு தெரிந்து கொள்ளும்படி சொல்லுகிறது இன்னைக்கு அப்படி கேட்காததுனாலையும் பல விளைவுகள் ஏற்படுகிறது ஒரு ஆறு மாதத்திற்கு முன்னால் மேலப்பாளையத்திலே ஒரு திருமணம் நடக்கிறது ஒரு பெரிய குடும்பத்தினுடைய திருமணம் விசேஷமாக நடக்கிறது திருமணம் நடந்த முதல் இரவிலேயே கணவனிடத்தில் தெளிவாக சொல்லிவிடுகிறது இந்த திருமணம் எனக்கு விருப்பம் நடந்த திருமணம் கட்டாயப்படுத்தி நடந்த திருமணம் எனக்கு இந்த திருமணத்திலே விருப்பம் நான் இந்த நபரை விரும்புகிறேன் என்று சொல்லி தன்னுடைய செல்போன்ல ஒருவரை காட்டி இவரைதான் நான் விரும்புறேன் நான் என்னுடைய பெற்றோரிடத்திலே தெரிவித்து விட்டேன் கட்டாயப்படுத்தி இந்த திருமணம் செய்திருக்கிறார்கள் கடைசியிலே அந்த திருமணம் ஒரே இரவோடு அப்படியே அந்த இரவே முடிந்து போனதாக நாம் கேள்விப்பட்டோம் சகோதரிகளே இதுவெல்லாம் என்ன பெண்களிடத்திலே சம்மதம் கேட்காமல் நடைபெறுகின்ற பல திருமணங்களால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் ஆ மார்க்கம் இந்த விஷயத்திலே அவர்களுடைய உரிமைகளை மதிக்கிறது அவர்களிடத்திலும் சம்மதம் கேட்கும்படியும் சொல்கிறது நம்முடைய மார்க்கத்திலே ஒருவன் யாரும் அவ்வளவு எளிதில் ஒரு பெண்ணை திட்டிவிட முடியாது அவர்கள் மீது அவதூறு கூறுவானோ அவர்களுக்கு எண்பது சாட்டையடிகள் எண்பது கசையடிகள் உண்டு என்பதாக அல்லா திருமறையில சொல்லி பார்க்கிறான் பெருமனார் சிலதாலை அவர்கள் பெண்களை அடிப்பதை கண்டித்தார்கள் பெண்களை அடிக்க கூடாது பெண்களை பொது இடத்தில் திட்டக்கூடாது இதுவெல்லாம் மார்க்கம் பெண்களுக்கு தந்திருக்க கூடிய உரிமைகள் அதே திருமணம் பல நாம் சொல்லி இருக்கிற விஷயம்தான் திருமணத்திலும் கூட பெண்களுக்கு மார்க்கம் எந்த சிரமத்தையும் வைக்கவில்லை சகல பொறுப்புகளும் ஆணை சார்ந்தது சகல பொறுப்பும் ஆண் வீட்டை சார்ந்தது ஒரு திருமணம் என்று வருகிற போது பெண் வீட்டாருக்கென்று எந்த ஒரு சுமையும் எந்த ஒரு கஷ்டத்தையும் மார்க்கம் வைக்கவில்லை ஆனால் இன்றைக்கு நாம் மாற்றைய கலாச்சார ஊடுருவல் மாற்று மதத்தவர்களுடைய கலந்திருக்கிற தாக்கத்தின் காரணமாக முஸ்லிம் சமூகத்திலும் இன்றைக்கு திருமணத்திலே பெண் வீட்டாருக்கான சிரமங்கள் வரதட்சணை போன்ற சீர்டாப்பு போன்ற பல்வேறு கொடுமைகள் பெண் வீட்டார் மீது திரிக்கப்படுகிற ஒரு நிலை இதன் காரணமாக சமூகத்திலே ஏற்படுகின்ற பல அவலங்களையும் நாம் பார்க்கிறோம் உலகத்தில எந்த பொருளையுமே காசு கொடுத்துதான் வாங்குறோம் ஒரு ஆடு மாடு வாங்குறதா இருந்தா காசு கொடுத்து வாங்கணும் ஒரு நாயை வாங்கி கூட காசு தான் ஒரு பொருள் தான் காசை வாங்கிட்டு வாங்குறோம் பெண் வீட்டாரிடம் இருந்து காசையும் வாங்கிக்கொண்டு அவர்களிடமிருந்து நகைகளையும் வாங்கி கொண்டு அந்த பெண்ணையும் இன்றைக்கு வாங்கி அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் இந்த வரதட்சணையினால் தமிழகத்திலே எவ்வளவு சீரழிவுகள் பல இடங்களிலே எவ்வளவு கொடுமைகள் என்பதை எல்லாம் பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள் இஸ்லாமிய இயக்கங்கள் கணக்கெடுப்புகள் மூலமாக நமக்கு தருகிறது அண்மையிலே கூட ராமநாதபுரத்தில் ஒரு ஐந்து கிராமத்திலே எடுக்கப்பட்ட ஒரு கணக்கெடுப்பு வரத சினை கொடுமையினால் ராமநாதபுரத்திலே ஒரு ஐந்து கிராமத்திலே எடுக்கப்பட்ட ஒரு கணக்கெடுப்பு அந்த கணக்கெடுப்பிலே சுமார் ஐம்பது வயதை தாண்டிய பெண்கள் இன்னைக்கும் கூட கல்யாணமாகாம இருக்கிறாங்க ஐம்பது வயசை தாண்டி ஏ இந்த வரத கொடுமை வரதட்சணை கொடுமையின் காரணமாக ஐம்பது வயதை தாண்டியும் கல்யாணம் ஆகாதவர்கள் இந்த வரதட்சணை கொடுமையினால மதம் மாறிய பெண்கள் இஸ்லாத்து விட்டு வெளியே போன பெண்களும் இருக்கிறாங்க அப்படிப்பட்டவர்களுடைய சம்பவங்களும் இதற்கு முன்னாலும் பல சந்தர்ப்பத்திலே நாம் சொல்லி இருக்கிறோம் இந்த வரதட்சணை கொடுமைகளின் காரணமாக பல ஆண்கள் திருமணமாகாம இருக்கிறாங்க சகோதரிகளுடைய திருமணம் முடியாமல் அவன் தன்னுடைய திருமணத்தை யோசிக்க முடியாது அவனுக்கு உணர்வுகள் ஆசைகள் இருக்கிறது ஆனால் இந்த குழந்தைகள் இந்த பெண் பிள்ளைகளுடைய கடமைகளை நிறைவேற்றாமல் இந்த கடனை முடிக்காமல் அவன் தன்னுடைய திருமணத்தை கூட யோசிக்க முடியாது இப்படி பல்வேறு கொடுமைகள் இந்த வரதட்சணைகள் மூலமாக நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் உலகத்திலேயே வரதட்சணை கொடுமையினால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடு இந்தியா தான் அதிலும் குறிப்பாக தென்னிந்தியா அதிலும் குறிப்பாக தமிழகம் கேரளம் தமிழ்நாடு கேரளா இந்த இரண்டு மாநிலங்கள் தான் வரதட்சணை கொடுமையிலே முன்னிலை வகிக்கிறது அண்மையினுடைய ஒரு ஆய்வு கூட சொல்கிறது ஒரு வருடத்திலே வரதட்சணை கொடுமையின் காரணமாக இரண்டாயிரத்தி பெண்கள் உயிரோடு எரிக்கப்படுகிறார்கள் இதுவெல்லாம் அரசாங்கம் தரக்கூடிய கணிப்புகள் தெரியாமல் வரதட்சணை பெண் வீட்டாரிடம் நிபந்தனையாக டிமாண்டாக நீங்க எதை கேட்டாலும் அதற்கு பேர் வரதட்சணை தான் நீங்க மறுவடு சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொன்னா அது வரதட்சணை நாங்க இத்தனை பேர் சாப்பிட வருவோம் என்று சொன்னால் அதற்கு பேர் வரதட்சணை இவ்வளவு நகை போடணும் அப்படின்னு சொன்னா அதற்கு பேர் வரச்சினை வெறும் பணமாக வாங்குவது மட்டும் சகோதரர்களே நாம் கொடுப்போர்களாக இருக்க வேண்டும் பெருமானார் சொல்வார்கள் கொடுக்கும் கை சிறந்த கை வாங்கக்கூடிய கை கேவலமான கை வாங்கக்கூடிய கை இழிவான கை அது எதுவும் எது எந்த கை வழங்குகிறதோ அதுதான் சிறந்த கை என்பதாக சொல்வார்கள் அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க உன்னுடைய கரங்கள் கொடுக்கும் கரங்களாக இருக்கட்டும் மேலோங்கி நிற்கிற கரங்களாக இருக்கட்டும் எனவே நமக்கு ஒரு சந்ததியை பெற்று தருகிற பெண் வருகிற போது அவளுக்கான கடமைகளும் அத்தனை பொறுப்புகளும் ஒரு ஆணை சார்ந்ததானே தவிர எந்த வகையிலும் ஒரு பெண்ணை பெற்றவனுக்கு சுமை கிடையாது பெண்ணை பெற்றவனுக்கு வாரம் கிடையாது இதுதான் மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு ஆனால் இன்றைக்கு அடுத்த சமூகங்களுடைய தாக்கம் கலாச்சாரம் தான் அந்த பெண்ணை பெற்றவர்களுக்கு நாம் தருகின்ற சுமைகளும் கஷ்டங்களும்கோதரிகளே யோசிக்க வேண்டும் இதன் விளைவாகத்தான் பெண் குழந்தைகள் சிசு கொலைகளும் நடக்கிறது பெண் குழந்தை என்று தெரிந்தால் கருவிலேயே அழிக்கக்கூடிய ஒரு நிலையம் நாம் பார்க்கிறோம் இதுவெல்லாம் நம்முடைய சமூகத்தில அறவே இல்லைன்னு சொல்லவும் முடியாது பெண் குழந்தையை பெற்றுட்டா நம்ம சாதாரண பேச்சுவளத்திலேயே பார்க்கலாம் ஏதோ ஒரு காரியத்துக்கு வசூலுக்கு போறோம்னு சொன்னா பல வேற்று போய் பார்ப்பாங்க பொம்பளைப் புள்ள பாவனை விடுப்பான்னு சொல்லுவாங்க அவன் பொம்பளைப் பிள்ளை பெற்று வச்சிருக்கா அவன போய் காசை வாங்கிட்டு சமூகத்துல பெண் பிள்ளைய பெற்றவன் அப்படிங்கிற ஒரு நிலையை பெற்றெடுத்த பெண் குழந்தைகளை பற்றி அல்லா சொல்லும் போது அது ஒரு சுப செய்தி என்பதாக எல்லாம் சொல்லுவான் அல்ல மனிதர்களுக்கு குழந்தைகளை தருவதை பற்றி சொல்லுகிற போது முதல்ல பெண் குழந்தைகளை தான் முதல்ல சொல்றான் பெண் குழந்தைகளை கொடுக்கறான் புறம்தான் அல்லா கொடுக்கிறான் பல நபிமாறு அல்லா கொடுத்தது அல்லாஹ் கொடுத்து கண்ணியப்படுத்தியது பெண் குழந்தைகளை இப்படி எல்லாம் அல்லாஹலா பெண் குழந்தைகளுக்கு இவ்வளவு மேன்மை வைத்திருக்கிறான் இவ்வளவு சிறப்பை வைத்திருக்கிறான் அந்த பெண்ணை பெற்றவர்கள் பெண்ணை பெற்றது முதல் படுகின்ற கவலைகள் பெண்ணை பெற்றது முதல் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சுமைகள் ஆளாக்கிறாங்க அந்த பெண்ணை பெற்றவன் மீது உள்ள கடமையா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை நாம் திருமணத்தோடு முடிப்பதும் கிடையாது திருமணத்துக்கு பிறகும் கூட பிள்ளை பேரு மகப்பேறு என்று வருகிற போது அந்த பெண் எந்த ஆஸ்பத்திரியில எந்த டாக்டர் போய் பார்க்கணும் இத கூட நாம தீர்மானிக்கிறோம் அவங்களை அதுல கூட நம்ம சுதந்திரமா விடுறதும் கிடையாது இப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துகின்ற ஒரு சமூகமாக நாம் இருக்கிற காரணத்தினால தான் இந்த தவறாக விமர்சிக்கப்படுது இந்த மார்க்கத்தின் மீது அபாண்டங்கள் சுமத்தப்படுகிறது காரணம் என்ன அல்லாஹுடைய தீனை நம்முடைய வாழ்க்கையில எப்படி செயல்படுத்தி காட்டணுமோ அப்படி நாம காட்டல இஸ்லாம் எப்படிங்கறது யார் காட்டணும் நாம தான் காட்டணும் ஏடுகளில் இருக்கலாம் ஏடுகளில் அது இருக்கலாம் ஆனாலும் கூட இந்த மார்க்கம் எவ்வளவு அழகானது என்பதை ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையில காட்டியிருக்கணும் தன்னுடைய செயல்பாடுகள்ல காட்டியிருக்கணும் சதவீத முஸ்லீம்களிடத்துல இவர்கள் குறித்து இன்னொரு செய்தி நாம சொல்றதா இருந்தா நம்ம அடுத்த சமூகத்திலிருந்து இதை காப்பி அடிச்சோம் வரதட்சணையை ஆனா இன்றைக்கு அவர்களை முந்தி விட்டோம் மற்ற சமூகங்களில் கூட இவ்வளவு அதிகமான நகைகளோ இவ்வளவு அதிகமான பணங்களோ இவ்வளவு அதிகமான சீர்டாப்புகளோ கிடையாது அவர்கள்ட்ட கூட இவ்வளவு எல்லாம் ஒரு பெண் ரொம்ப நாள் வரைக்கும் அந்த பெண் வந்து ஒரு அருந்ததி சமுதாயத்தை சார்ந்தவர் அப்படின்னு அவங்க நினைச்சுட்டாங்களாம் அருந்ததி சமுதாயம் தான் இந்துக்கள்ல உள்ள ஒரு சமூகம் அது ஒரு இனம் அது அருந்ததி சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கொஞ்ச நாள் கழிச்சுதான் தெரிஞ்சுதான் அந்த பெண் வந்து ஒரு முஸ்லீம் பெண் என்ன காரணம் கேட்டா வரதட்சணை கொடுமையினால என் தந்தை முஸ்லீமான வாலிபர் யாருக்கும் திருமணம் செய்து கொடுக்க முடியாம ஒரு அருந்தது இனத்தை சார்ந்த வாலிபருக்கு என்னை மனம் ஒடுக்க கொடுத்து விட்டார் என் தந்தையால தாங்க முடியல வரதட்சணை கொடுமையினால வேற வழி இல்லாமல் ஒரு அருந்தது இனத்தை சார்ந்த வாலிபனுக்கு என்னை திருமணம் செய்து வைத்து விட்டார் நான் அசல்ல ஒரு முஸ்லீம் தான் என்று அந்த பெண் சொன்னதாக ஒரு சரித்திர குறிப்பை நாம் பார்க்கிறோம் உங்களுக்கு முன்னால் கூட அடிக்கடி சொல்லுவது ஒன்று நினைப்படுத்துவதில் தவறு கிடையாது இந்தியாவுடைய சிறந்த அறிஞராக இருந்தார்கள் மௌலானா அபுல்ஹசன் அலி நஜ்வி ரமத்துல்ல அலி அவர்கள் வாழ்ந்த காலத்திலே அவர்களுக்கு அந்த காலத்திலே இந்த போஸ்ட் கார்டு இப்ப யாரும் லெட்ரு எழுதுறது கிடையாது ஒரு கார்டு அந்த காலத்துல இருந்துச்சு அவங்களுக்கு ஒரு போஸ்ட் கார்டு ஒரு முஸ்லீம்கிட்ட இருந்து வந்த ஒரு கார்டு எல்லா இடத்திலையும் அந்த கடிதத்தை வந்து மோலானா எடுத்துக்கொண்டே செல்வார்கள் எந்த கூட்டத்துக்கு போனாலும் சரி அந்த கடிதத்தை எடுத்துக்கிட்டே போவாங்க எல்லா மேடைகளிலும் அந்த கடிதத்தை வாசித்தும் காட்டுவார்கள் மிகுந்த வருத்தோடும் என்ன கடிதம் அது ஒரு முஸ்லீம் அவர் அந்த கடிதத்தில எழுதியிருக்கிறார் ஹஜரத் எனக்கு ஐந்து பெண் குழந்தைகள் எனக்கு வருமானம் மிக குறைவானது என்னுடைய பெண் குழந்தைகள் நிக்காவுடைய வயதை தாண்டி போய் கொண்டிருக்கிறார்கள் வரதனை கொடுமையினால் என் குழந்தைகளுக்கு என் பெண் பிள்ளைகளுக்கு நிக்காக உடைய கடமையை நான் செஞ்சு வைக்க முடியல யாரும் வரதட்சணை இல்லாம என்னுடைய பிள்ளைகளை மனம் முடிப்பதற்கு தயாரும் இல்லை அதில் எனக்கு ஒரு தீர்ப்பு கொடுங்க இந்த நிலையில நான் குடும்பத்தோடு தற்கொலை செய்ய அனுமதி இருக்குதா மார்க்கத்துல இப்படிப்பட்ட நிலையில நான் இருக்கிறேன் என் பிள்ளைகளுக்கு நிக்காகவும் செஞ்சு கொடுக்க முடியல யாரும் என்னுடைய குழந்தைகளுக்கு வரதட்சணை வாங்காம திருமணம் செய்வதற்கு முன் வரல இப்ப என்னுடைய பிள்ளைகள் என் காலத்துக்கு பிறகு தவறு செஞ்சிடக்கூடாது நான் மூத்த ஆகிட்டா யாரும் கிடையாது அவங்க தவறான தங்களுடைய உணர்வுகளை தவறான முறையிலே ஏற்படுத்தி கொண்டு ஜினாவிலையோ வேறு தவறையோ செஞ்சிடக்கூடாது இப்ப எனக்கு நீங்க சத்துமா கொடுங்க இந்த நிலையில் இருக்கிற ஒருவன் நான் என்னுடைய குடும்பத்தோடு தற்கொலை செய்ய முடியுமா அதிரத்தவர்கள் இந்த கடிதத்தை படித்து விட்டு மேடையிலே அடுவார்கள் இந்த சமுதாயத்தினுடைய அவலத்தை பாருங்கள் இந்த சமூகத்தினுடைய இளிநிலையை பாருங்கள் இப்படி இருக்கிறது முஸ்லிம் சமூகம் எனவே அன்பில் கூறியவர்களே பெண்களுக்கான உரிமையை மிக அழுத்தமாக நிலைநிறுத்திய ஒரு மாற்றம் நிலை நிறுத்திய ஒரு தீன் என்று பெருமைப்படுகிறோம் ஆனால் நம்முடைய திருமணங்களிலேயே அதே பெண் வீட்டார் மீது எவ்வளவு சுமைகள் எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு அழுத்தங்கள் எவ்வளவு மன நெருக்கடிகள் தேவைப்படுகிறது ஒரு பெண்ணை கொடுத்தவன் என்பதற்காக பெண்ணை பெற்றவன் எவ்வளவு கேவலமா பணிஞ்சு போவன் இருக்குது ஒரு சின்ன தவறுக்காக போய் அந்த பெண்ணுடைய மாமிய மாமனார் மாமியார்டை போய் மன்னிப்பு கேட்கிற அவலங்கள் கொடுத்தவனுக்கு ஒரு ஆணுடைய கரத்தில் பிடித்து கொடுத்ததோடு எல்லாம் முடிந்து விட்டது சரியத்துடைய அடிப்படையில நான் அதற்கு பிறகும் கூட எவ்வளவு சிரமங்களை தருகிறோம் இப்படி மார்க்கத்தை பேனாதத்தினுடைய விளைவுதான் இன்றைக்கு பெண்களும் ஒரு வகையில் துணிஞ்சிட்டாங்க இத்தனையோ வழக்குகள் பார்க்கிறோம் பெண்களும் என்னங்க பல துணிந்து பல விவாகரத்துக்கள் தலாக்குகள் நடப்பதற்கு இந்த கொடுமைகள் ஓரளவை தாண்டுகிற நேரத்தில் பெண்களும் எல்லை மீறத்தான் செய்வார்கள் எது வரைக்கும் அவங்கதான் பொறுப்பாங்க எனவே அன்பிற்கு நீ சகோதரிகளே எல்லாம் நமக்கு தந்திருக்கிற இந்த மார்க்கம் ரொம்ப லேசான எளிமையான ஒரு மார்க்கம் ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை திட்டம் அதை எல்லா விஷயத்திலும் கடைபிடித்தால்தான் இந்த தீன் உலகம் முழுவதும் போற்றப்படும் இந்த தீனை பின்பற்றுகிற நாம் போற்றப்படுவோம் நாம் மார்க்கத்தை வெறும் வணக்கத்துக்கு மட்டும் வைத்துக் கொள்ளக்கூடாது விவாதத்திற்கு மட்டுமல்ல மார்க்கம் பள்ளிவாசிற்கு மட்டுமல்ல மார்க்கம் ஒவ்வொரு இடத்திலும் இஸ்லாத்தினுடைய அழகை வெளிப்படுத்துங்கள் இந்த மார்க்கத்தினுடைய நல்ல விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து காட்டுங்கள் பெண்கள் எவ்வளவு போற்றுதலுக்குரியவர்கள் எவ்வளவு கண்ணியமானவர்கள் இஸ்லாம் அவங்களுக்கு வழங்கி இருக்கிற அவங்களுக்கு வழங்கி சிறப்பும் இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தி காட்டுகிற போது இந்த தீனுடைய மகிமை ஓங்கும் இந்த தீனுடைய புகழும் ஓங்கும் எனவே அனுப்பியிருக்க எல்லா காரியங்களையும் நான் ஆரம்பத்தில் நடக்காது எளிமையாக செய்தால் நிச்சயம் ஹராம்கள் ஒருபோதும் நடக்காது நம்முடைய மார்க்கம் எந்த வகையிலும் யாருக்கும் சிரமத்தை கொடுக்காத மார்க்கம் அல்லாவுடைய தூதர் செல்லதாலேசன் அவர்கள் இரவு நேரத்தில் எழுந்திருப்பார்கள் சகி முஸ்லீம்ல இந்த ஹதீஸ் வருகிறது எவ்வளவு அற்புதமான ஒரு ஹதீஸ் இது தன்னுடைய ஒரு சிறு செயலால் கூட முஸ்லீம் அடுத்தவருக்கு வருமான எப்படி எழுந்திருப்பார்கள் ராத்திரி நேரத்தில் எழுந்திருக்கிற போது அல்லாவுடைய தூதர் சத்தம் எழுந்திருப்பார்கள் சத்தம் இல்லாமல் செருப்பு போடுவார்கள் சப்தமின்றி கதவை திறப்பார்கள் இது அல்லாவுடைய தூதர் ராத்திரி எ போது கூட தூங்கிக் கொண்டிருக்கிறான் எழுப்ப வேண்டும் கடமையான தொழுகைக்கு எழுப்பணும் ஆனா அதுவே உபரியான வணக்கங்கள் அவங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில செய்யணும் அதுல கூட தான் எழுந்து தொல்லக்கூடிய நேரத்தில் கஷ்டத்தை கொடுக்காதவர்கள் பெருமனார் சிறந்த ஆலை சிலவர்கள் இப்படிப்பட்ட சரித்திரத்தை அறிந்திருக்கிற நாம் நம்முடைய பெண்ணை பெற்றவர்கள் குடும்பத்திற்கு பல்வேறு நடவடிக்கைகளாலும் சிரமத்தை தருகிறோமே அல்லாஹுடைய கோபம் இந்த சமூகத்தின் மீது எப்படி இறங்காமல் இருக்கும் எனவே சகோதரிகளை எல்லா காரியத்தையும் போல திருமணத்தையும் லேசாக எளிமையான முறையிலே செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் நம்முடைய மார்க்கம் எந்த காரியத்தை செய்யறதாக இருந்தாலும் முன்னால நாலு விஷயத்தை செய்ய எந்த காரியமாக இருந்தாலும் நிக்காக என்று கிடையாது எல்லா விஷயத்துக்கும் இந்த நாலு விஷயம் முதலாவது விஷயம் ஒரு வியாபாரமா இருக்கட்டும் திருமணமாக விஷயம் என்ன அல்லாட்ட இஸ்திகாரா செய்யறது எல்லாம் இந்த காரியம் எனக்கு நன்மையா தீமையா என்பது உனக்குதான் தெரியும் எனக்கு தெரியாது நான் உன்னிடத்துல ஒப்படைச்சிட்டேன் இதை நன்மையா ஆக்கு என்று இஸ்திகாரா செய்யுங்கள் மூன்றாவது இஸ்திகாரா செய்த பிறகு உறுதியெடுப்பது இதையே செய்யலாம் என்று உறுதி கொள்வது நாலாவது அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்வது இந்த நாலு விஷயம்தான் திருமணத்திலிருந்து எல்லா காரியத்திற்கும் மார்க்கம் வச்சிருக்குது இந்த அடிப்படையில செயல்பட்டால் நம்முடைய அனைத்து காரியங்களும் சிறப்பாகவும் சீராகவும் அமையும் எல்லாம் அல்லாஹுடைய இந்த தீனை எளிமையாக்கப்பட்ட லேசாக்கப்பட்ட நடுநிலையான இந்த தீனை வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து அதன் மூலம் நம்முடைய செயல்பாடுகளின் மூலமாக இந்த தீனின் பக்கம் அலைக்கிற தாயிகளாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கிடுவானாக